வணக்கம் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. இந்திய விளையாட்டு ஆணையத்தின் புதிய தலைமை இயக்குநராக பதவியேற்றுள்ளவர் நீலம் கபூர் இரண்டு நிகழாண்டுக்கான உலக தொழுநோய் தினத்தின் கருப்பொருள் ஜீரோ டிசபிலிட்டிஸ் இன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மூன்று ஏழாவது இந்திய எரிசக்தி மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது நான்கு தேசிய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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஜனநாயகத்தில் சிறந்து விளங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன இரண்டு மிகிர் எனும் 2.8 பாயிண்ட் எயிட் உயர் செயல்திறன் கொண்ட கணனி அமைப்பை அறிமுகம் செய்து வைத்த மத்திய அமைச்சர் யார் மூன்று ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை வென்ற அணி எது மீண்டும் சந்திப்போம் நன்றி